وَإِذْ تَنَزَّلَ عَلَيْنَا مُحَمَّدًا نُّورٌ وَهُدًى وَتَصْدِيقًا لِّمَا بَيْنَ يَدَيْهِ وَبِالْكِتَابِ الَّذِي أَنزَلَ وَتَمييزًا وَهُدًى وَرَحْمَةً لِّلْمُسْلِمِينَ اللَّهُمَّ صَلِّ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى آلِ مُحَمَّدٍ كَمَا صَلَّيْتَ عَلَى إِبْرَاهِيمَ وَعَلَى آلِ إِبْرَاهِيمَ إِنَّكَ حَمِيدٌ مَّجِيدٌ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 وَاتَّقُوا اللَّهَ رَبَّكُمْ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ فَقَدْ قَالَ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى فِي قُرْآنِهِ الْكَرِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَيَا <سسيد> <سؤال>: إِمَامَ النَّبِيِّنَ أَسْرَقُوا عَلَاهُ ظُلِمْ لَا تَقْنَطُوا مِنْ رَحْمَةِ اللَّهِ إِنَّ اللَّهَ يَغْفِرُ الذُّنُوبَ جَمِيعًا إِنَّهُ هُوَ الْغَفُورُ الرَّحِيمُ <سؤال>: صدق الله العظيم أَلَمْ تَأَمَّلُوا أَمْ لَا تَعْقِلُونَ نَزَرَ الْأَنْبَالِ அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கையை வரலாறுகளை தமது வாக பின்பற்றிய வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் நல்ல முஸ்லீம்கள் மோமியன்கள் அனைவரும் மீதும் அல்லாவுடைய சான்றியும் சமாதானம் அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எல்லா வேலைகளையும் எல்லாம் அப்படியே நிறுத்திவிட்டு அல்லாஹனுடைய வீட்டிலே நல்லபடியை கேட்போம் அதன்படி நடப்போம் என்ற நல்லெண்ண தோடு ஆற்றி காப்படையண்ணிய தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய வாலிபிகளே வயோதிப்பறிகளே சிறார்களே வர இருக்கின்ற அல்லாஹவின் அடி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹின் கட்டளையை தக்குவாவை எட்டி வைக்கிறேன் எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் பள்ளியிலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அல்லாமல் எல்லா சந்தர்ப்பங்கள் பள்ளிக்குள்ளே வெளியே வியாபாரம் எல்லா நிலைமைகளிலும் பயந்து வரக்கூடிய கூட்டத்தில் உங்களையும் அன்பான அல்லாஹுவின் நல்லதாரிகளே அல்லாஹு இந்த உலகத்திலே ஒரு வாழ்வை தயார் பண்ணுவதற்காக அனுப்பி வைத்திருக்கிறார் அழிவே முடிவே இல்லாத ஆசுராவுடைய வாழ்விலே நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு குறுகிய காலம் இந்த உலகத்துக்கெல்லாம் எங்களை அனுப்பியிருக்கிறார் ஐந்து வகையான உலகம் இருக்கிறது முதலாவது ஒரு வகையான உலகம் ஆலமுல் அறவா பூகரின் உலகத்திலே நாங்கள் இருந்தோம் ஆலமுல் அரகாம் இரண்டாவது நாயுடைய கட்பிலே இருந்தோம் கிட்டத்தட்ட பத்து மாதிரி அதுக்கு அடுத்ததாக ஆலமு துன்யா உலகத்துடைய இந்த உலகம் துன்யாவுடைய உலகத்துக்கு வந்து இருக்கிறோம் எழுபதி எண்பது ஆண்டுகள் வாழக்கூடிய காலம் அதற்கு அடுத்ததாக ஆலமுர் பருத கபூருடைய வாழ்க்கை கபுருடைய உலகம் சில வருடங்கள் இருக்கும் அதற்கு பின்னால் ஆடமுல் ஆகிறா அதுதான் ஆடமுல் ஆகிறா கடைசி உலகம் அங்குதான் இவருடைய முடிவிடம் இருக்கிறது முடிவு இல்லை அழிவே முடிவே இல்லாத உலகம் அதுதான் எனவே அந்த உலகத்துக்கு செல்வதற்காக வேண்டி இந்த உலகத்தை பயன்படுத்த வந்திருக்கிறோம் மூன்றாவது வகையான உலகத்தில் இருக்கிறோம் இந்த உலகத்திலே எப்படி வாழ்கிறோமோ அதை பொறுத்துத்தான் ஆழமுள் தருதமும் ஆழமுள் ஆகிராவும் அமைய போகிறது எனவே அந்த அல்லாஹு நல்லாருங்களேன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பங்களில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களிலும் அல்லாஹுடைய பயம் வேண்டும் தக்குவா வேண்டும் இறையற்றம் வேணும் இறையற்றம் இல்லாமல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்ததிலே அர்த்தம் அல்லாஹைய பயம் இல்லாமல் கையிலே பணம் இருந்தும் வேலை இல்லை இறையற்றம் இல்லாமல் ஆடிமாக இருந்தும் வேலை இல்லை இறையற்றம் இல்லாமல் அரசியல் செய்தும் வேலை இல்லை இறையற்றம் இல்லாமல் எவ்வளவுதான் சொல்லுவும் வேலை இல்லை இறையற்றம் இல்லாமல் எவ்வளவுதான் சதக்கா கொடுத்தாலும் சக்காத்து கொடுத்தாலும் அறுத்தமில்லை எங்களுடைய அமல்களை அல்லா பகூல் செய்வதற்கு அளவு போடாக தப்பு செய்யப்படும் என்ற அமல் தயாமத்தில் முகத்திலே திருப்பி வீசப்படும் அமல் செய்தாயோ யாரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யறாயோ அவரிடத்தில் அமலையை கொண்டு போய் ஒப்படை என்று அல்லா திருப்பி அனுப்பிவிடுவார் அந்த அமலை அல்லாஹ் செய்ய மாட்டான் பண்ணிவிடுவார் எனக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்வில் இறையச்சம் தேவை சக்குவா தேவை சக்குவான் சொல்றது வெறுமினே தோட்டத்தில் மாத்திரம் இறையச்சம் சொல்றது உள்ளத்துல இருக்கும் அல்லாவுடைய பயம் உள்ளத்துல இருக்கும் இறையச்சம் கண்ணீர் வடிக்கும் கண்ணால தண்ணீர் வடித்தா எங்க ஆன்மா சுத்தமா இந்த ஆன்மாவில துணியா வச்சு மித்தான் ஆஸ்ராவுடைய சிந்தனை இந்த கல்வில இருக்கும் கண்ணால வரக்கூடிய கண்ணீர் எங்கட சுத்தப்படும் பூமியால் வரக்கூடிய தண்ணி வானத்தால வரக்கூடிய தண்ணி இதெல்லாம் எங்க உடம்பை சுத்தப்படும் கண்ணால கண்ணீர் வரும் உள்ளன் சுத்தமான தருவான் பூமியில் தண்ணீரை தருவான் உடம்பை சுத்தப்படுத்த உடம்பை சுத்தப்படுத்த தண்ணீர் தேவையா உள்ளத்தை கண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்த வேண்டும் கண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்துவதுதான் தக்குவா மாணவர்களே மக்களுக்காக வேண்டி நல்ல முறையில் நடிக்கிறது நடிப்பான மார்க்காக நடிக்கவில்லை வாழ்ந்து காட்டினார்கள் அனுபவம் அதுதான் இஸ்லாம் கண்ணி மாணவர்களே ஒரு முஸ்லிம் ஒரு தக்குவாதாரி எப்போதும் நன்மை ஊன்று கண்ணாக அந்த ஊட்டில இருந்து முஸ்லீம்கள் மாற்றம் அல்ல முஸ்லீம் அல்லாத எல்லோரும் அந்த ஊற்றிலிருந்து பயன்பெற வேண்டும் சீமையை காணுகின்ற இடத்திலே ஒரு முஸ்லீம் ஒரு முத்தகை படுக்க வேண்டும் சீமையை சிகரமாக இருக்க முடியாது சீமைக்கு நீரூட்டி வளர்ப்பவனாக இருக்க முடியாது புரோதங்களை விரோதங்களை வளர்ப்பவனாக ஒரு முஸ்லீம் ஒரு முத்தகை இருக்க முடியாது எனவே இறையற்றம் என்பது கட்டாயம் அமல் செய்வதற்கு சொல்லுவதற்கு இலேசி சதட்டா தக்காசி கொடுப்பது கஷ்டம் போறது கடமையை நிறைவேற்றுவதில் அந்த விளம்பரப்படுத்தாமல் இருப்பது கஷ்டம் நூறு பேருக்கு செல்லாமல் இருப்பது கஷ்டம் அதுக்கு ஒரு விருந்து கஷ்டம் கொடுத்தா பேர் ஆளக்கிறேன் உள்ளத்தோடு தக்குவா இல்லாம போகும் விளம்பரப்படுத்த அமல் கபூலாவதற்குரிய அணிகளன் தப்புவா இழக்கிறோம் சில மனிதர்கள் பத்து வருடங்களுக்கு முன்னதான சர்கா தப்பு கொடுத்திருப்பாங்க பத்து வருடத்துக்கு பின்னால சொல்லுவார்கள் நல்லா வாழ்கிறார்கள் நிறைய வாழ்வில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் நிறையாக்கி எங்களை வாழ்வுல வித்தியாசம் கிடையாது காலத்துக்கு எந்த காலத்தில் மழை பெய்யுமோ அந்த காலத்தில் மழை பெய்யா வெயில் தான் நடிக்கிற வழிகாட்டலை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லை அந்த சமுதாயம் அதாவது விரோதிகளால் இஸ்லாத்தின் எதிரிகளால் சோதிக்கப்படுவார் பொருவானுக்கு கட்டுப்பட இல்லையா அடிசு கட்டுப்பட இல்லையா நடுியுடைய வாழ்க்கைக்கு கட்டுப்பட இல்லையா எங்களால் விரோதிகளை எரிப்பளிப்பார்கள் யார் என்று தெரியாது ஏன் அல்லார்பு நாம கட்டுப்பட மறுக்கிறோம் ஒளி தோட்டத்திலே தப்புவாதாரிகளாக நடிக்கிறோம் உள்ள அல்லா ஒரு சிறப்பு இல்லை உள்ளம் அளைப்படுத்துகிறதுியவர்கள் அவன்டை அழுகிறார்கள் ஆஹிராவிலே ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது என்று அந்த கேள்வி கணக்கை நினைத்து அழாமல் டிவியிலே போற நாடகத்தை பார்த்து அழுகின்றார்கள் அல்லாஹுடைய கலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு குறோம் பல்வேறு விடுத்தம் ஒரு குறோம் அழுகை வருகா பேப்பரை நடக்கின்ற ஒரு அப்பந்தாய் செய்தியை பார்த்து கண்ணீர் வடிக்கிறோம் எங்களுடைய சாதாரண பத்திரிகையை பார்த்து கண்ணீர் வடிக்கிற நாங்கள் படைத்தரங்குடைய உருவானை பார்த்து எங்களால் கண்ணீர் வடிக்க முடியாது என்றால் எங்களுக்கு எந்த அளவு ஏற்றம் இருக்கு பொருவான் விளையாட்டு கதைகள் உண்மை சொல்லப்பட்ட வரலாறுகள் எல்லாம் உண்மையான வரலாறுகள் அழுகாறுகள் கண்ணீர் வரித்தார்கள் சொன்னாங்க நான் கேட்க போறேன் இபு நுமர் சௌதுரவிகள் நபி அவளை பார்த்து சொன்னாங்க என்ன சூழல்லாம் குருவான் உங்களுக்கு தானே இறங்கிச்சு நீங்க தானே நீங்க என்கிட்ட ஓத சொல்றீங்களே கண்ணியமானவர்களே வளர்த்து நாயம் சொல்லலாக சொன்னாங்க குருவான சொல்லலாகோ அலைவத்தில் வலிக்கிறார்கள் இபு நம்ம சூது ரவி எல்லா சொல்றாங்க உள்ள சுத்தமாக இல்லையே கண்ணீரை வடித்து அல்லாஹ் எப்படி உடம்பு சுத்தமாக தண்ணியை தரப்போறான் கண்ணியமானவர்களே அல்லாவை சந்தோஷப்படுத்தும் அப்போதான் அல்லாஹ் இந்த உலகத்தில் எந்த காலத்துக்கு மழை தேவையோ அந்த காலத்துக்கு மழையை தருவான் எந்த காலத்துக்கு வயிறு தேவையோ அந்த காலத்துக்கு வயிறு தருவான் எதிரிகளை எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி எதிரிகளை வைப்பான் நாங்கள் அல்லா ரசூ கட்டுப்படாட்டி எங்களுக்கு கட்டுப்படாது முழு ஊரும் சேர்ந்து ஒரு பசுரா போட்டி முடிவெடுத்தாலும் அதற்கு கட்டுப்படுத்தச் செயலாத எதிரிகளை எல்லாம் காட்டுவான் யார் என்று இனங்காண முடியாது எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹினுடனான தொடர்புகள் சீராக வேண்டும் அப்போதுதான் அல்லாஹ் இந்த உலகத்திலே எல்லா நிலைமைகளையும் சீராகி தருவான் என்னுடைய அமல் இல்லா பல்லாட்ட கபூர் செய்யப்படுவதுமாக இருந்தா எல்லா அமலும் அல்லாஹுக்காக வேண்டி செய்யப்படுவோம் அந்த அமல் அல்லாரி வாங்க ஒவ்வொரு நாளும் வழிகட்ட வழியில் இருந்து சேச நேரான வழி எல்லா நாளும் நாளும் விடிந்த போது நேரான பாதையை காட்டி சப்பு பயப்பா நாங்க எல்லாரும் யார்த்தை பொறுப்படைக்கணும் ஒப்படைக்கும் பொறுப்புகளை யார்கிட்ட சொல்லணும் படைத்தரப்பு சொல்லணும் படைச்சு தான் நிலைமைகளை மாற்றக்கூடியவன் நாங்க யார்கிட்ட ஒப்படைக்கிறோம் என்னடா பொறுப்புகளை யார்ட்ட நாங்க சொல்றோம் அல்லார படைப்பினங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் அல்லா சொல்லுகிறான் உங்கள் எல்லா பொறுப்புகளையும் மரணிக்காது மரணிக்காத ஒத்திருப்பதை பொறுப்புகளை ஒப்படைகள் மௌத்தாகி போராட்டத்தில் பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள் அது பலவீனப்பட்டு விடும் பணங்களை காணுகின்ற போது அந்த பொறுப்புகள் உதாசீனம் செய்யப்படும் உலக ஆசைகளுக்கு அந்த பொறுப்புகள் அந்த படைப்பினங்கள் மதிமயங்கி விடுவார்கள் ஆனால் படைத்தரப்பு எல்லா காலங்கள் நிலைமைகளை மாற்றக்கூடியவன் எல்லா நிலைமைகளை மாற்றி மாற்றி தருகவார்கள் எனவே அல்லா பொறுப்பை ஒப்படைத்தால் அல்லாஹ் எப்படி நடக்கணுமோ அந்த மாரியங்களை நடத்தாக்குவார் என்ன எண்ணங்களுக்கு தேவமோ எல்லா விடயத்தையும் செய்து தருவான் எனவே கண்ணியமானவர்களே என்பது மிக முக்கியமான கொடுக்கின்ற நிறைய சிறப்புகளை சொல்லிருக்கிறார் எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்த முடியாது ஒரு குருடிய நேரத்தில் அல்ல ஒரு குரவானுடைய வசனத்துல சொல்றான் ஒரு குரவான போது நினைக்கிறேன் அல்ல சொல்றான் தான் யார் வாங்க ஒரு சுவளால் கட்டப்பட்ட சூரக்கம் அல்ல சீமேன்களால் கட்டப்பட்ட சூரக்கம் அல்ல சங்கத்தால் செய்யப்பட்ட சூரக்கம் மாற்றா பயப்படாமல் நடந்தா நரகத்தில் போடுவான் போட உள்ள நெருப்பு உடம்புல மேனில உடம்புல உள்ள சதையத்தான் கொடுத்திருக்கும் அல்ல அந்த நறுப்பையும் சொல்கிறான் அந்த நெருப்பை அல்லாதான் முன்னா நரகத்தில் ஒரு பாவிய போட்டா உடம்புள்ள உள்ள நரகத்தை கொடுப்பான் பாதுகாப்பானவர்களை அல்லாவுடைய பயம் உள்ளத்தில் அல்லாஹ் நரகத்தை ஆரம்பிப்பான் மணக்காரக் கொண்டு ஆரம்பிப்பார்கள் நிக்காத அந்த ரப்பை சந்தோஷப்படுத்த தவறியவர்கள் கண்ணுக்கு சினமும் மகளூக்குரிய திருப்பியை நாள் செய்யப்பட்டவர்கள் கண்ணியமானவர்களே நோக்கம் தவறி போனால் நாங்கள் எவ்வளோ பெரிய படித்தளத்தில் இருந்தாலும் வேலையில் எனவே உள்ளம் அவ்வளவு ஒரு தோப்பாக இருக்கும் மக்கா மதினாவில் பெரிய சிறப்புகளே சைபா அபூஜாவில் மக்கா மதினாவில் வாழ்ந்தாங்க மக்கா மதினாவில் வாழ்ந்த சுவர்கள் கிடைக்குமா கிடைக்காது வாழ்ந்தார்கள்வுடைய உள்ளம் அவர்களுக்கு இருந்துச்சா அல்ல இந்த மார்க்கத்தை விளங்குற உள்ளம் அவங்களுக்கு இருந்துச்சா இல்ல அதனால மக்காவுல மதீனாவுல எங்க வாழ்ந்தாலும் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நபியாமோட குடும்பம் நபியாமோட குடும்பம் அவங்க நபியோட பீரியட்ல காலத்துல வாழ்ந்தவங்க ஆனா அந்த இடத்துல வாழ்ந்தாங்க என்பதற்கு சிறப்பு இந்த உள்ளத்துல எந்த சொல்ல சொன்ன ஒரு காலம் வரும் இந்த உத்திற்கு விஷயத்தை விரும்புவார்கள் ஐந்தை மறந்து விடுவார்கள் ஒன்று இந்த துணியாவை விரும்புவார்கள் துன்ய எல்லா சலக படுத்த நாளை எப்படி கடைக்கு போடுறேன் நாளைக்கு எப்படி செக் போட்டு மதத்து மவுசு வந்தால் கபருக்கு போவேனேன் இன்று நான் எனக்கு சுவரக்கமா நடமா முன்கர் நச்சீர் கேது கேட்டா எப்படி பதில் கொடுக்க போகிறேன் அல்ல என்ன ஏந்த கபு எப்படியான கபுராசாலமான கபு ஆக போறான் நெருக்கமான போறானா கபூர் விசாலமான கபராக இருக்குமா பூச்சி குழு பாம்புகள் அதை பற்றி யோசிக்கிறேன் அந்த காலத்தில் பணத்தை விரும்புவார்கள் ஆனால் இந்த பணத்துக்கு ஒரு நாள் கேள்வி கணக்கிருக்கிறதே என்பதை மறந்து பணம் வந்த வழி போன வழி இன் கமிங் அவுட் போய் மறந்து விடுவார்கள் இதற்கு பதில் கொடுக்கணும் என்ற சிந்தனை உள்ள எப்படியாவது நிறைஞ்சா போகலாம் செக் ஓட்டினா போகலாம் எப்படியாவது கடைக்கு சாமான் நிறைச்சிட்டா போகலாம் எல்லாரையும் பார்க்கணும் நானும் அழகான கார்ல ஓடணும் இந்த உலகத்துக்கு அவனி சோ பண்றவங்க இந்த உலகத்துக்கு காட்சத்துக்கு அவனி வாழ்றவங்க கண்ணியமானவர்கள இந்த அவனாயோ அவ வந்து செய்யல எனவே செய்யக்கூடிய அமல் தேடக்கூடிய மனம் எல்லாத்தையும் சிந்தனையோட செய்யுங்கள் தொடர்ந்து சொல்லல்லா சொன்னார்கள் அல்லவா படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளையும் விரும்புவார்கள் படைத்த ரப்பந்த நடக்குதா இல்லையா தான் வாழ்க்கை காவி தூங்கி செத்தவங்களும் சிலவங்க சாதாரண சின்ன பிரச்சினை காவண்டி தன்னை காயப்படுத்திக் கொண்டவங்களும் இருக்கிறாங்க மகளும் படைப்பினங்களுக்காக வாழ்கிறார்கள் படைப்புகளுக்காக படைப்புகளை விரும்புகிறார்கள் படை தரப்பை எங்களுக்கு ஒரு நோக்கத்தை தந்து அனுப்பி அல்லா மறந்து விடுகிறார்கள் கண்ணியமானவர்களே அந்த காலத்திலா வாழ்கிறோம் என்று யோசிக்கிறோம் தொடர்ந்து சொல்ல சொன்னார்கள் அழகான வீடுகளை கட்டிடங்களை மாளிகைகளை விரும்புவார்கள் ஆறு ஏழடி கபுருக்குள்ள போறது மறந்து விடுவார்கள் நடக்குதா இல்லையா சிலருக்கு மூணு நாலு வீடு கண்ணியமானவர்கள் அண்மையில் ஒரு கொட்டு பாக்கு ஒரு பள்ளிக்கு வேணாம் சொல்லல வாடகை குடிச்சிட்டு வரமா நாலு அஞ்சு வீடு ஒரு சாத்தியா இருக்கு சந்தோஷம் வாடகை குடிச்சிருக்காங்க அப்படி உள்ளாட்சி வெறுமினி சும்மா வீடுகளை கட்டி போட்டா அதுக்கு அல்லாட்ட நாங்க வகை சொல்லுவோம் அல்லாட கேள்வி சாதாரண கேள்வியா இருக்காது அல்லாட கேள்வி சாதாரண கேள்வியா இருக்காது கடினமான கேள்வி அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் பாதுகாப்பும் அல்லாவுக்கு முன்னால் நிற்பதை யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவர்களுக்கு ரெண்டுக்கும் நல்லாயே சொல்றாங்க இந்த உலகத்துல நீதிமன்றத்துக்கு முன்னால் நிற்பது சாதாரண விஷயம் போலீசுக்கு முன்னால் நிற்பது சாதாரண ஒரு தப்பி போட்டு நிர்வாகத்துக்கு முன்னால நிக்கிறது சாதாரணையும் பாதுகாக்க கனியமானவர்களே சாதாரணமான கண்ணீர் வடிப்பார்கள் ஒரு மறை ஒருக்கும் அதை பொறுத்து கேளாம என உள்ள தூங்காது பயப்பட்டார் கண்ணியமானவர்களே எனவே சிந்தனையோடு வாழுங்க தொடர்ந்து செல்ல சொன்னார்கள் பாவம் இலக்கியமாகக் கொள்வார்கள் பாவந்தால் செய்வார்கள் நல்லவராக இருப்பதும் மனம் தான் பொறுப்புதாக நிர்வாகத்திலே உள்ளவர்கள் இவர் ஒரு தப்பு செய்கிறார் திருத்த வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து ஒரு நேரம் ஒதுக்கி அவர்களுக்கு காலடிக்கு போய் ஒரு விஷயத்தை சொல்லி பள்ளிக்கு வாங்கல் என்று சொன்னாலும் வரமாட்டார்கள் கண்ணியமானவர்களே அவர்கள் செய்கின்ற செய்யாரிகளை அடிக்கோபா செய்ய வேண்டும் சந்தர்ப்பத்தில் எல்லாரும் அவர்கள் என்ன கவலை நல்ல இருக்குதா சொல்லோ அலை அவங்க ஆம் நல்லவர்கள் கவலைப்படுவார்கள் செய்த அமலை கூட்டிக் கொள்ள கூடாதா பரவ அமல் நின்றுட்டு சுண்ணத்துக்களை செய்திருக்க கூடாதா ஊரோட ஏந்த பணி நின்றுட்டு அடுத்த ஊர்களுக்கு செய்திருக்க கூடாதா பணம் ஏன் ஊரில் உள்ள மக்களுக்கு தானே கொடுத்திருக்க கூடாதா என்று கவலைப்படுவாங்க செய்தது அவர் தாதாள செய்திருக்கிறார்கள் எந்த குறைவும் செய்யவில்லை ஆனால் செய்தது காணாது என்று நல்லடியார்கள் கவலைப்படுவார் இன்னும் ஒரு வகையான கவலை இருக்கிறது சொல்லவதால் சொன்னார்கள் சாதிகள் கவலைப்படுவார்கள் பாவத்தில் கலந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லாம போயிட்டு என்று கவலைப்படுவார் எனக்கு ஒரு நல்லா தந்தானே எனக்கு ஒரு ரமதான் நல்லா தந்தானே எனக்கு ஒரு ஜல்லப்படுவார் ஆனால் அனுப்ப மாட்டார் பலங்களை சொல்கிறாரி கண்ணுக்கு காட்டப்படுவது தடுமாட்டம் பேசுது திருப்பி அனுப்பினாலும் இதை மறந்துடுவார் மீண்டும் சக்கராசனை இப்படித்தான் குழம்புவார் எனவே இந்த குழந்தைக்கு அல்லாஹிலே மதிப்பு கிடையாது எனவே ஆசராவுடைய சிந்தனையோடு வாது கொள்ளுங்கள் அல்லாஹு சொல்கிறான் துன்யா யார் துன்யாவ தெரிவு செய்கின்றார்களோ துன்யா மட்டும்தான் என்று வாழுகிறார்களோ அவர்களுக்கு யார் மனோ இச்சையில் இருந்து தன்னை பாதுகாத்து அல்லாவுக்கு முன்னால் அன்னைக்கோணும் என்பத எல்லா சந்தர்ப்பம் நினைச்சு வாழ்றாங்களோ பின்னல் ஜன்ன தனியல் அவங்களுக்கு தான் சுவர்க்கம் அவங்களை தங்குமிடம் சுவர்க்கம் தான் கணியமானவர்களே நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களை சின்ன சின்ன மவுஸ்தானா நான் எங்க போவேன் சொல்ல சொன்னாங்க புத்திசாலி யார் என்றால் அது கையுமந்தான் பின்னால் இந்த உலகத்திலே புத்திசாலியாக செயற்பட்டீன் ஒரு பேருக்கு யோமி நன்மை தீமைகளுக்கு ஈர்ப்பு வழங்கும் நாள் அதை சொல்லல்லா பயன்படுத்துகிற வன் தான் இந்த உலகத்திலே தனக்கு தானே நீதிபதியாக செயல்பட்டுக் மறுமையிலே அல்லாவின் விசாரணைக்கு முன்னால் விடையளிப்பதற்கு முன்னால் இந்த உலகத்திலே தன்னுடைய ஆன்மாவை தன்னை விசாரித்து தன்னை திருத்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் ஒரு நாள் விசாரணை என்ற விசாரணைக்கு முன்னால் தன்னை விசாரணை செய்து கொள்வார் இதைத்தான் சொல்லலாவோ அழைப்பற்ற அவர்கள் மண் தான் தான என்ற வார்த்தையை பயன்படுத்திக் கொண்டார்கள் அதுதான் நியாய தீர்ப்பும் நாள் என்று நாளை அழைவீர்கள் கண்ணியமார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களை விசாரணை செய்ய வேண்டும் நாங்கள் ஓர்த்தா எங்க போக்குவோம் சாதாரணமாக உலகத்துக்கு அவர் நிறையவே யோசிக்கும் வெளிநாட்டுக்கு போற ஒருவர் ஏர்போர்ட்ல போயிருந்தால் நிறைய யோசிப்பார் ஒரு வேலைக்கு போறேன் அரசு எப்படி நடப்பாரோ எனக்கு அரபு தெரியாதே இந்த உலகத்தில் உள்ள விடயங்களுக்கு கவலைப்படுகிறோம் யோசிக்கிறோம் படைச்சி அரபு போனால் அல்லாஹ் கேள்வி கேட்டால் என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும் என்று நாம் சிந்தனையில்லாமல் வாழ்ந்தால் நிச்சயமா கண்ணியமான அல்லாஹ் நல்லார்களே அது பாரபுரமான அல்லாஹ்வாலை சொற அல்லாவி பயந்து நடக்கக்கூடிய குடித்தான் இருப்பார்கள் ஒரு போன்றால் கூடும் கூட வேணும் இவர்கள்தான் எல்லா பொறுப்புகளையும் அல்லா ஒருத்திலே ஒப்படைப்பவர் அழுவோம் செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹ் நிச்சயமாக எங்களை மன்னிப்பார் பாருங்கள் அல்லாஹுடைய அழைப்பை பாருங்கள் அல்லாஹ் எவ்வளவு இரக்கமாக எங்களோடு பல இடங்களில் பேசுகிறார் அல்லாடலை சொல்கிறான் பாவமேதான் அவருடைய வாழ்க்கை நல்லது சிந்தனைக்கு கூட வராது அப்படிப்பட்டவர்களை அப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் பார்த்து பேசுகிறார் என்னுடைய அடியார்களை சொல்கிறார் பாவம் செய்தவர்களை எல்லாம் ஒதுக்கவில்லை என்னுடைய அடியாறுகளே என்று அல்ல இரக்கமாக பேசுகிறார் பேசி போட்டு அல்லா சொல்லுகிறான் அருள ஒற்றும் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பதற்கு போதமானவன் இரக்கமானவன் அவனை நிகைத்து இரக்கம் காத்திருந்த உலகத்திலே யாரும் இல்லை அவனை நிகைத்து மன்னிப்பதற்கு இந்த உலகத்திலே யாரும் இல்லை தாயுடைய இரக்கமும் அவனுடைய அப்பாழ்த்தான் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோர்கள் காத்திருந்த இரக்கம் எல்லாம் அந்த அல்லாவுடைய இரக்கத்துக்கு அப்பா எனவே அல்லாஹ் சொல்லுகிறான் எவ்வளவுதான் பாமம் செய்தாரோம் பாதைகளை நாங்கள் சமூகத்திலிருந்து ஒதுக்குவதை போன்று அல்லா ஒதுக்கவில்லை என்னுடைய என்று அவர்களை விழித்து அல்லாத மனிதனுடைய சில தன்மைகளையும் அல்லா சொல்லுகிறார் இந்த மனிதன் எப்போதும் அல்லாவோடுதான் தன்னுடைய தொடர்பை வைத்துக் கொள்ள எல்லா நிலைமைகளையும் படை சிறப்ப அழைப்போணும் சோதனை வருகின்ற போது மாத்திரம் வியாபாரம் பிசினஸ் போது மாத்திரம் வீட்டில் வருகின்ற போது மாத்திரம் அல்லா அழைக்கின்ற சந்தர்ப்பவாதிகளாக இருக்க கூட சந்தர்ப்பவாதிகளையும் அல்லாஹ் சொல்லுறான் மன்னனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் சோதனை பிடித்துக் கொண்டால் என்ன செய்வான் அல்லாஹ் சொல்லு சொல்ல செய்வான் அவனுக்கு பிடித்திருக்கிற சோழனு அந்த சோதனையை அல்லா தான் நீக்குவான் நீக்கி அவனுக்கு அருள் புரிய பயங்கரமான சோழன் கலட்டி நல்ல நிலமி மாற்றுவான் மாத்தினத்துக்கு பின்னால இந்த நன்றிக அடியான ஒரு வார்த்தையை சொல்லுவான் அதையும் சொல்லுகிறான் காலி தூ அலம் அடியான ஒரு வார்த்தையை சொல்லுவான் இது நான் செய்வது என்னுடைய அறிவாள என்னுடைய செலந்தாள் எனக்கு தெரி அரசியல்வாதிகள எனக்கு நிலைமைகளை மாப்பிள்ளது என்பதை பணம் சாட்ட வேண்டிய மறந்து விடுவான் நடந்து கொண்டால் ஒரு மனிதன் நன்றி கட்டத்தனமாக ஒரு சந்தர்ப்பவாதியாக ஒருவர் நடந்து கொண்டால் அல்லா சொல்கிறான் பாருங்கள் அல்லாஹுடைய இது சோதனை இப்படி சொன்னால் ஒரு சோதனை பல சோதனைகள் எங்களை வந்து சூழ்ந்து கொள்வதற்கு இதுவும் ஒரு சோதனை செய்துவிட்டு ஒரு கஷ்டத்தை அல்லா நீக்கியது பின்னால் நாங்கள் நீக்கிக் கொண்டதென்று தங்களை மார்கு யாராவது பேசிக் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் இது சோதனை பல சோதனைகள் வந்து உங்களை சூழ்ந்து உங்கள் மீது தாட்டப்படுவதற்கும் இது ஒரு சோதனை என்று அல்லா புறவான நிறைய பேர் விளங்கிக் கொள்ள மாட்டார் இன்னும் விளங்காத நிறைய மக்கள் இருக்கிறார்கள் இன்னும் சமூகத்தில் சிலர் பேசுவார்கள் இவர் செய்த இவரையை தீர்த்து வச்சு அரசியலாதியமானவர்களே அமல் வரும் எங்கட அமல் அல்லாட்ட போகாட்டி நல்லது வராது வரா அதுக்கு மாற்றமானதுதான் வரும் எனவே அல்லாவுடைய சிந்தனையோடு வாழுங்கள் அல்லாவை மறந்து வாழக்கூடாது அல்லாவை சந்தோஷப்படுத்துவோம் அல்லா ஒரு நாள் இந்த உலகத்துறையும் சந்தோஷமாக எங்களை வாழ செய்வான் சந்தோஷமாக வாழ செய்வான் கண்ணியமானவர்களே செய்யக்கூடிய அமல்கள் போன்று அல்லாவை சந்தோஷப்படுத்துவதற்கு தப்புவா இறையற்றம் அவசியம் இரையற்றம் இல்லாட்டி எங்களுக்கு எந்த உதவியும் அல்லாஹுடன் இருந்து வரா அல்லா தால்கூ உள்ளவர்கள் கொடுக்கின்ற பல கூலிகளை சொல்லுகிறான் அல்லாஹை பயந்து வாழக்கூடிய விரும்புகிறான் ஒரு ஊருக்கு சோதனை இறக்குவதற்கு அல்ல நாடிவிட்டால் அந்த ஊருடைய பழனியை பார்க்கிறான் அல்லாவை சந்தோஷப்படுத்த அடியாக இருக்கிறார்களா அல்லாவை சினம தொழகண்டார்களா அவர்களை வைத்து சோதனையை வேறு பகுதிக்கு அனுப்பிவிடுகிற முத்தகங்களை முத்தகங்கள் வாழ்கின்ற போது பாதிகளில் முத்தகங்களால் பாதுகாக்கப்படுகின்றார்கள் எனவே பாதிகளுக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்து திருந்தாவிட்டால் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த சிம்மாவை தாங்கள் திருந்துவதற்குரிய சந்தர்ப்பமாக அடுத்துக் கொள்ளுங்கள் இன்னும் நீங்க பொறுமையாக இருந்து அல்லாவோ பயந்து கொண்டால் இந்த உலகத்தில் படைப்பினங்களால் செய்யக்கூடிய சூழ்ச்சியும் உங்களுக்கு எந்த சீனையும் ஏற்படுத்த அல்லாஹ் உத்தரவாதம் அளிக்கிறார் நீங்க தக்குவாடு வாழ்ந்தால் நீங்க இறைக்கத்தோடு வாழ்ந்தால் இந்த பூமிக்கு மேலாக உள்ள எல்லா படைப்பினங்களும் என்னதான் செய்ய நாடினாலும் அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை அல்லா எங்களுக்கு எடுத்துரைக்கிறான் அல்லாவுக்கு பயந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லா பல வழிகளை திறந்து நிற்கிறான் யார் அல்லாவுக்கு பயப்படுகின்றார்களோ அவருக்கு அல்லா கட்டுக் கொடுக்கிறார் இன்னும் அல்ல சொகு அல்லாவுக்கு பயந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லா நன்மை தீமை பிரித்திருக்கூடிய அந்த தன்மையை ஏற்படுத்துகின்றான் அல்லா இன்னும் சொகுறான் நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுவதெல்லாம் இந்த உலகத்தை சோவுக்கு வாழக்கூடியவர்கள் அல்ல அல்லாவை சந்தோஷப்படுத்துவதற்கான வாழக்கூடியவர்களை தான் அல்லா சுவரி பெற்றுக்கு தகவல் செய்கிறான் நரகத்தை பாதுகாக்கிறான் அல்லா அமல்களையும் யாருடைய அமல்களை தகவல் செய்கிறான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் நல்லடியாக அமல்களை தான் அல்லாஹ் என்ன சொல்றான் ஒரு கிராமவாசிகள் அல்லாவை பயந்து வாழ்ந்தால் வான குண்ணிலே வரக்களை அல்லாஹ் திறந்து விருப்பதாக வாழ்தா பண்ணுகிறான் எனவே கண்ணியமானவர்களே இளையச்சம் உள்ளவர்களாக வாழ்ந்தால் இந்த உலகத்திலே யாராலும் அசைக்க முடியாது இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது கூட மலக்குமார்கள் கீழே இறங்கி எங்களை வரவழைப்பார்கள் அல்லா தகா தகுதனோ பயப்படவானாம் கவலப்படவானா ஒரு பயம் வரும் அடுத்த கட்டம்பருக்கு போக்குவலை கவலைவர் தான் நான் இந்த இடத்து விட்டு போனா பள்ளி தலைவருக்கு ஊரை யாரு பார்ப்பது ஒரு குடும்ப தலைவருக்கு கவலை வரும் இந்த குடும்பத்தை யாரு பார்ப்பது எனவே கண்ணியமானவர்களே தக்கராசுல எங்களுக்கு நல்ல நன்மாறாயம் வேணுமா உலகத்தில் இறைக்கம் உள்ளவர்களாக வாழ்வோம் அல்லாஹரை சந்தோஷப்படுத்துவோம் நிச்சயமாக அல்லா நல்ல நிலைமைகளை ஏற்படுத்தி பொருத்தமான சந்தர்ப்பத்திலே களிமாவை தடுமாற்றம் இல்லாமல் அழகாக மொழியக்கூடிய பார்த்து தந்துருவாயாக எண்ணத்தில் என்ற தோற்கத்தை தனிப்படைத்து கபூர்சில்கொள் வாயாக ஆமீன் ஆமீன் வானா அஹமது இல்லாஹி ரபின் ஆலம்